என்னை அழைக்கப்பட்டாலும் ஏற்பேன் எனக்கு ஆட்டின் காலின் கீழ்பகுதியோ அல்லது தொடைப்பகுதியோ அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டாலும் அதையும் ஏற்றுக்கொள்வேன் என்று நபிசல்லாஹு அலிகம் அவர்கள் கூறினார்கள் 2568 25 25 25.